சந்தேகமும் இல்லை தந்தை தன் மகனுக்காக செய்யும் துவா என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் அபு தாவோ ஒன்று ஐந்து மூன்று ஆறு திருமிதி மூன்று நான்கு நான்கு எட்டு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்